This is 4EB FM 98.1 Sharing the world with you. Amor divino. Vem búscanale. Brisbane Tamiluli Seidigal Vaasippadu Skandakumar Nimala Pragashan. ேலிய மத்திய அரசின் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் குறிப்பிடப்படுகிறது வாரிய குடும்பங்களுக்கு சாதகமான ஒரு வரவு செலவு திட்டமாக இது இருப்பதாக அவுஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவிக்கிறது அதேவேளை இது வர்க்க வேறுபாடுகளை அதிகரிப்பதாகவும் தொழில்துறையை பாதிப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் தோனிய பாட் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா சேர்க்கையாளர்கள் திருமணத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசியுள்ளார் திருமணம் என்பது சமூகம் மதம் மற்றும் நம்பிக்கைகள் சார்ந்த விடயமாக இருப்பினும் சம்பந்தப்பட்டவர்களின் உரிமையும் ஓரின சேர்க்கையாளர்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பிபிசி செய்தி நிறுவனத்துக்கு வழங்கிய பேட்டி ஒன்றில் பராக் ஒபாமா இதேவேளை இது தொடர்பான தனது கருத்துக்களில் எந்த மாற்றமும் இல்லை என அவுஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலார்ட் ஏ வானொலிக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்துள்ளார் ஜப்பான் நாட்டில் உள்ள அணுமின் நிலையங்கள் அனைத்தும் சென்ற வார கடைசியோடு அந்த நாட்டின் எரிசக்தி தொகையில் சதவீத மின்சாரத்தை சுனாமியும் அதைத் தொடர்ந்து நிலையத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான அச்சமும் இன்னும் மக்கள் மத்தியில் இருப்பதும் இவை இடைநிறுத்தப்பட முக்கிய காரணமாக கூறப்படுகிறது நாட்டின் அனைத்து அணுநிலைகளும் பழுதுபார்ப்பு பராமரிப்புக்காக மற்றும் பரிசோதனைகளுக்காக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாலும் மிளத் திறக்கப்படுவதை பெரும்பாலான ஜப்பானிய மக்கள் எதிர்ப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து சென்னை போய்ஸ் கார்டன் உள்ள தமிழக முதல்வரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது காவல்துறை குற்ற ஆவண காப்பகத்தின் டிஎஸ்பியின் இமெயில் முகவரிக்கு வந்த ஒரு மின்னஞ்சலில் தமிழக முதல்வரின் போயஸ் கார்டன் வீட்டில் வெடிகுண்டு வடிக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதையடுத்து போய்ஸ் கார்டன் உள்ள முதல்வர் ஜெயலலிதாவின் வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அவரது அலுவலகத்திலும் பாதுகாப்பை அதிகரிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கையில் யாழ் மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகம் எதிர்வரும் பதினாலாம் தேதி தொடக்கம் தனது கடமையை பொறுப்பேற்க உள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது யாழ் மாவட்ட திருமதி இமல் தா ஜனாதிபதி செயலத்திற்கு மாற்றப்படுத்திய அடுத்தே இவரின் இடத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த சுந்தரம் அருமை நாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் யாழில் அரசாங்க அதிபராக இருந்த திருமதி இமல் தா சுகுமார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூலாயிலிருந்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக கடையமாட்டிய வரும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் நிக்கோலோஸ் சாக்கோசி தோல்வியடைந்துள்ளார் இவரை எதிர்த்து போட்டிவிட்டு பிராங்கோ வெற்றி பெற்றார் பிரான்ஸ் அதிபர் தேர்தல் முதல் கட்டமாக நடந்து அதில் ஐம்பது சதவீத வாக்குகளை எந்த போட்டியாளரும் பெறாததால் இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்தது இதில் தற்போதைய அதிபர் தோல்வி அடைந்தார் கட்சி சார்பில் போட்டியிட்ட பிராங்கோய் ஹோலான் ஐம்பத்தி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் ரஷ்யாவில் கடந்த மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அந்நாட்டின் ஜனாதிபதியாக விளாடிமிர் புட்டின் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி முதலாவதாக ஜனாதிபதியாக பதவியேற்ற விளாடிமிர் புட்டின் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் வருடங்களில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றி பெற்று இரண்டு தடவை ஜனாதிபதியாக பதவி வகிப்பத்தார் தொடர்ச்சியாக இரண்டு தடவைக்கு மேல் ஒருவர் ஜனாதிபதியாக பதவிக்க வகிக்க முடியாத சட்டம் இருப்பதால் அவர் இரண்டாயிரத்தி ஆண்டு தொடக்கம் பிரதமராக பதவித்து வகித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கொலைக்களம் என்னும் ஆவணப் படத்தை ஒளிபரப்பு செய்தமைக்காக செனல் ஓ தொலைக்காட்சி நிறுவனம் இரண்டு சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளது பிரித்தானிய ஊடகங்களில் வழியாகும் பரந்த உலக செய்தி அம்சங்களுக்காக வழங்கப்படும் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்ட ஐக்கிய இராச்சியத்தின் வெளிநாட்டு அலுவலகம் வலியுறுத்த காரணமாக இருந்ததை கருத்திற்கொண்டே இந்த இரு விருதுகளும் சேனல் போருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சரி இந்த வார இறுதியில் மிகவும் நல்ல ஒரு காலநிலையை எதிர்பார்க்கலாம் பிரிஸ்பென் இப்ஸ்விட்ச் லோகன் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் நல்ல வெயிலுடன் கூடிய காலநிலை நிலவும் நாளை சனிக்கிழமை பிரிஸ்பெனில் வெப்பநிலை குறைந்தது பதினான்கு டிகிரி செஸ்ஸுக்கும் கூடிய அளவு இருபத்தி ஏழு டிகிரி செஸ்க்கும் எடுப்பிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்ற பதிமூன்று டிகிரி செஸ்ஸுக்கும் இருபத்தி ஏழு டிகிரி செஸ் பட்டிருக்கும் அடுத்த வியாழன் கிழமை வரை சாதகமான காலநிலையை எதிர்பார்க்கலாம் This is 4EB FM 98.1 Sharing the world with you Amor divino ven buscame